அறுநூற்றி முப்பத்தி நான்கு அபு ஜுஹைஃபா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது பிலார் ரவி அல்லாஹூன் அவர்கள் பாங்கு சொல்லும் போது பாங்கை நீட்டி சொல்வதற்காக தமது வாயை அங்கும் இங்குமாக அசைப்பதை பார்த்தேன்